ீாம மூர் சுந்திரம் சூத்தக்துனாஷ்யேஷி கம்மி நிதியை புன்னலம் மாதராசை புருந்திப்புள்ளஞீவாட்சி மாத்திரும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பன்னெண்டாவது பாடல் வாராயன் மகனே வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுழற்காற்று சுற்றிச் சுற்றிப் பேராத காலநேமீ சுற்றி பேராதாலிப் பிறமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தானென்று தன்னைத்தான் அறியும் அவ்வளவும்தானே தன்னையும் தனக்காதாரத் தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன்தானாய் பிரம்மமாய்ப் பிறப்புத் தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இதுபதேசித்தேனே சீடனுடைய தகுதியை நன்கு அறிந்த பிறகு ஆசிரியர் உபதேசிக்கத் துவங்குகிறார் அஜானந்தான் சம்சாரத்துக்கு காரணம் என்றும் சம்சார நிவருத்திக்கு உபாயம் ஞானந்தான் என்றும் பன்னிரெண்டாவது பாடலிலே கூறுகிறார் தன்னைத்தான் என்று அறியும் பொழுது இந்த சம்சார சக் சக்கரமானது நீங்கிவிடும் என்று கூறப்பட்டது பிறகு நன்கு அதை தெளிவுபடுத்துவதற்காக தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் அந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்கிறார் ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை புரிந்து கொண்டு விட்டால் பிறகு சம்சாரம் இல்லை எனவே நீ உண்மை ஆராய்ச்சி பண்ணினால் உண்மையை உணரலாம் உனது உண்மை ஸ்வரூபத்தை நீ ஆராய்ச்சி செய்தால் அதெல்லாம் இல்லை அதில் அது என்ன அடுத்த கேள்வி பார்க்குற போதுதான் தெரியும் அவனுக்கு அது சரியாக உன்னை நீ நன்கு ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு ஒரு கேடும் கிடையாது ஒரு துக்கமும் கிடையாது உண்மையில் என்னை நீ கேட்கையாலே என்னை நீ கேட்டதுனால தான் நான் இதை சொன்னேனே தவிர நீ கேட்டிருக்கலன்னா இதை நான் சொல்லியிருக்க போகிறதில்லை அதனால் இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது கேட்டால் தான் சொல்லணும் கேட்காமல் நாம சொல்கிறதுங்கிறது அவ்வளவு உயர்ந்தது கிடையாது போய் சொசைட்டியில் நீர் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர சமுதாயத்தில் தேவை இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு எங்கே தெரியும் தெரியாதுங்கிறதுக்காக விளம்பரப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் முதல்ல சொல்கிறோம் ஆனால் உண்மையாக வந்து கேட்கணும்னா அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம் அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ணிவிடுறாங்க சம்பிரதாயமாக கேட்குற மாதிரி சன்னியாசத்துலே அப்படி பண்ணிவிடுவாங்க எல்லாம் இப்போ ஏதாவதுமெல்லாம் படிச்சுருப்பான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மறைப்படி வர்ற மாதிரி வந்து நம்ம நீக்கணும்னு சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி முடிச்சு அதெல்லாம் வந்து ஒரு இந்த சடங்கு மாதிரி பண்ணிவிடுவாங்க இப்போது இந்த சம்பிரதாயம் இருக்குன்னு கேட்டவனுக்கு தான் சொல்லணும் அசிஷ்யாய ந தேயம் சிஷ்யனாக இல்லாதவனுக்கு இதை கொடுக்கக்கூடாது பக்த நச்சா சுஷ்ரூஷவே வாட்சியம் கீதை சொல்கிறது கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு இதை சொல்லாதே அசுஷ்ரூஷவே நச்ச வாட்சியம் ஸ்ரோத்தும் இச்சா நாஸ்தி இப்போ தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும்ங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார் தன்னையும்னா ஜீவனையும் ஆதார தலைவனையும்னால் கூட்ட கூட்டஸ்தனையும் அப்படின்னு விளக்கம் சொன்னார் பொன்னம்புல நம்ம கொஞ்சம் என்ன சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோன்னு நினச்சி என்ன சொன்னோம் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனாக கருதி கொண்டிருக்கின்ற இது சேத்தா சரி வரும் தன்னையும் தன்னையும்னா ஜீவாத்மாவாகிய தன்னையும் ஜீவாத்மாவாகிய தனக்கு ஆதாரமாகிய கடவுளையும் ஆதாரமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்ற கருதப்பட்டு கொண்டிருக்கிற கடவுளையும் யதார்த் கண்டானேல்னா உண்மையான சுரூபத்தை விராஜ் விசாரித்து பார்த்தானேயானால் தொம்பதார்த்தத்தையும் தற்பதார்த்தத்தையும் நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தானேயானால் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் அதற்கு அந்த விஷய ஆராய்ச்சி பண்ணத்துக்கு பிறகு ரிசல்ட் என்னன்னா அத்தலைவன் தானாய் அந்த ஈஸ்வரனும் அந்த ஈஸ்வரன் எனக்கு அபின்னமானவன் வேறாக இல்லை என்று அறிந்து பிரம்மமாய் அவரும் பிரம்மம் நானும் பிரம்மன் சர்வம் கழு இதம் பிரம்ம என்று அறிந்து உண்மையில் சம்சாரம் என்பதே ஒரு மாயத்தோற்றம் என்று அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு விடுவான் ஆனால் இப்படிப்பட்ட அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கேன் அதில் வந்து இல்லை ஆனால் அவர் ஏன் தனையும் தனக்கு ஆதாரத் தலைவனையும் சொல்கிறார் சொன்னால் ஆதாரங்கிறது வந்து ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது கூட்டஸ்தம் எதுக்கு ஜீவனுக்கு அதனால் அந்த அர்த்தத்தில் எடுத்துட்டா தான் சௌரியன்னு நினச்சி அவர் சொல்கிறார் ஏன்னா ஆதாரங்கிறது ஈஸ்வரன் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஈஸ்வரனுக்கு ஆதாரம் எது பிரம்மன் ஆ என்னால் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் அவர் அடுத்துக்கிறதுக்கு காரணம் நம்ம இப்படி சொல்கிறப்போ கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி அர்த்தம் சொல்கிறதுக்கு நம்ம சில வார்த்தைகளை சேர்த்துக்கணும் ஆனால் அவர் சொல்கிற அர்த்தத்துக்கு சௌகரியம் தன்னையும் ஜீவனையும் தனக்கு ஆதார தலைவனையும் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்திரமனையும் கூட்டஸ்தம் ஆத்மா என்ற சொல்லால் அழைக்கின்ற நீக்கமர நிறைந்துள்ள பிரம்மத்தையும் சப்தபேதமே தவிர அர்த்தபேதம் கிடையாது கூட்டஸ்தப்த ஆத்மசப்தா பிரம்மசப்தயோ சப்தபேதா ஏவ நூ அர்த்தபேதா சொல்லுல தான் வேற்றுமையே தவிர பொருள் வேற்றுமையில் இப்படி சொல்கிறதுக்கு பேர் பாத சாமானாதிகரண்யம் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டெல்லாம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க பாத சாமானாதிகரண்யம் அப்புறம் முக்கிய சாமானாதிகரண்யம்னு ரெண்டு சப்தம் இருக்குது இதை இப்போ புரிஞ்சுங்கோ இல்லை என்ன இந்த எழுதுறாங்க ரொம்ப எல்லாம் ரொம்ப நிறைய ஹை டெக்ஸ்ட்டு படிக்கிற போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் எல்லாட்ட என்ன நேரத்தை பொறுத்திருக்கு இப்போ நமக்கு ஒரு வருஷம் ஆயாச்சு அப்போது அதனால் பாத சாமானாதிகரண்யம் முக்கிய சாமானாதிகரண்யம் பாத சாமானாதிகரண்யம் முக்கியசாமானாதிகரண்யம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பாத முக்கியங்கிறத விட்டுடுவோய்ப்போம் சமான அதிகரணம்னு சொன்னால் ஒரே அதிகரணம்னு அர்த்தம் அதிகரணம்னு சொன்னால் சப்போர் ஒரே அதிகரணம்னு அர்த்தம் ஒரே மரத்தை எடுத்து ஒரு டெஸ்க் பண்ணி ஒரு ஆசனமும் பண்ணுறோன்னு வச்சுங்கண்ணே அப்போ வந்து டஸ்க்குக்கும் சரி பல ஆசனத்துக்கும் சரி ஆதாரம் என்னது சமான அதிகரணம் என்னதுன்னா மரம் சமான அதிகரணம்னா என்ன சமமான சப்போர்ட்டுங்க அர்த்தம் ஆதாரம்னு அர்த்தம் எல்லா நகைகளுக்கும் ஸ்வர்ணந்தான் சமான அதிகரணம் இப்படி புரிஞ்சுக்கணும் சமான விதமா சொல்ாத சமாதம் முக்கிய சமியம் கயிறு பாம்பு உதாரணம் இருக்கே இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் பாம்ப நீக்கின பிறகு அந்த பாம்புங்கிறது நீக்கப்படுகிறது கயிறு மாத்திரம் உள்ளது என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது கயிறு பாம்புக்கு பாம்பை பாத பண்ணி அந்த பாம்பு எதில் இருந்ததோ அது பாம்புக்கும் சரி கயிறும் சரி ஒன்று தான் வேறு வேறு கிடையாது பேர் பாம்பு வந்து தனியாக இருந்தது அதுக்கு பேர் பாத சாமானாதி அவருடைய பாஷையிலே சொல்கிறேன் கயிற்றின் கண் கற்பிதமாய் உள்ள அறவு கயிற்றினை உணர்ந்த இடத்து அவ்வறவிற்கு பாதம் உண்டாகி கயிற்றோடு அபேதம் சித்திக்கிறது கயிற்றோடு அபேதம் சித்திக்கிறது அதுபோல ஆத்மாவின் கண் கற்பிதமாய் உள்ள ஜீவன் ஆத்மாவை அறிந்த இடத்து அவனுக்கு பாதம் உண்டாகி அந்த ஜீவனு ஜீவத்தன்மைக்கு பாதம் உண்டாகி ஆத்மாவோடு அபேதம் சித்தித்தல் என்க அப்படின்னு சொல்லிவிட்டார் புரியுறது இல்லையா இப்போ இதுக்கு பேர் பாத சாமானாதிகரன் ஆனால் என்ன ஒரு வஸ்துவை பாதை பண்ணிட்டோம் பாதை பண்ணிட்டா என்ன பண்ணிட்டோம்னா என்ன நெகேட் பண்ணிட்டோம் புத்தினால் நெகேட் பண்ணிட்டோம் ஆக ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தத்தில் ரஜ்ஜு சர்ப்பத்தை பாதை பண்ணி சர்ப்பத்துக்கு அபேதமாக ரஜ்ஜுவை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பாதை சாமான ரெண்டு அதிகரணம் இல்லை பாம்புக்கு ஒரு அதிகரணம் சர்ப ரஜ்ஜுக்கு ஒரு அதிகரணம் ரஜ்ஜு தான் பாம்பாக தெரிஞ்சுது ஆகினால பாம்புக்கும் ரஜ்ஜுவுக்கும் ஒரே அதிகரம் ரஜ்ஜுங்கிற சப்தத்துக்கும் சர்பகாங்கிற சப்தத்துக்கும் ஒரே அதிகரணம் தான் ஆனால் ஒரு சப்தத்தை பாதை பண்ணுறோம் மித்யா இன்னொரு சப்தத்தை சத்தியமாக இருக்கிறதுனால பாதை பண்ணலை ஆக ரெண்டு சப்தத்துக்கும் எது அதிகரணமோ அதை வந்து பாத சமான ஒரு சப்தத்தை நெகட் பண்ணி இன்னொரு சப்தத்தை நம்ம வந்து நெகட் பண்ணுறதில்ல இதே மாதிரி இப்போ பாத சமான அதிகரணி புரிஞ்சு விடுத்து இல்லையா முக்கிய சமானாதிகரணிங்கிற போது ரெண்டு சப்தத்தையும் நெகேட் பண்ணுறதில்லை ஆனால் வஸ்து ஒன்று ஆத்மா பிரம்மை ஆத்மானு சொன்னாலும் பிரம்மன்னு சொன்னாலும் ஒரே அதிகரணத்துக்கு தான் இப்போ ரஜும் நாளும் கயிறு நாளும் எப்படி இருக்கும் கயிறுங்கிறது தமிழ் மொழி ரஜ்ஜுங்கிறது சம்ஸ்கிருத மொழி ரெண்டு சப்தத்துக்கும் வஸ்து என்னது ஒன்று அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படி அப்போ இது முக்கிய சமானாதிகரண்யம்னு பேர் முக்கிய சமானாதிகரணத்தில் ஆத்மாவும் அதாவது ஆத்மாவும் ஜீவனுக்கு அதிஷ்டானமான ஆத்மாவும் ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமான ஆத்மாவும் அதுக்கு தான் இன்னொரு பேர் பிரம்மன் ஆத்மாவும் ஒன்றுங்கிற போது இங்க வந்து ஜீவன் ஈஸ்வரனுங்கிற ரெண்டு சப்தம் பாதை பண்ணிட்டோம் ஆனால் வஸ்து என்னது ஒன்று அதனால ஈஸ்வர ஜீவ சப்தத்தை பாதை பண்ணி பிரம்மன் ஆத்மாவை மாத்திரம் எடுத்துக்கிறதுங்கிறது பாத சமானாதிகரன் ஜீவ ஈஸ்வரனுக்கு பிரம்மனுக்கு வேறாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பாத சாமான் ஏன் சொல்ல வேண்டிய தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் சொன்னதுனால முக்கிய சமானாதிகரண்யங்கிறது என்ன சப்தம் எதையும் நெகேட் பண்ணுறது இல்லை ஆத்மானு சொன்னாலும் சரி பிரம்மன்னு சொன்னாலும் சரி அதாவது சொல்கிறார் எவ்வஸ்துவுக்கு பாதம் உண்டாய் எதனோடு அபேதம் உண்டாகின்றதோ அவ்வஸ்துவுக்கு அதனோடு பாத சாமானாதிகரண்யம் உண்டு அவ்வஸ்துவுக்கு அவ்வஸ்துவுக்குன்னா சர்ப்பத்துக்கு சர்ப்பத்துக்கு ரஜ்ஜுவோட பாத சாமானாதிகரண்யம் எவ்வஸ்துவிற்கு பாதம் உண்டாய் எதனோடு அபேதம் சித்திக்கிறதோ அவ்வஸ்துவுக்கு அதனோடு பாத சமானாதிகரண்யம் உண்டு பாத சமானாதிகரணம் உண்டு அப்படி எழுதுறாங்க அவங்க அப்புறம் கட்டாகாசத்துக்கு மகாகாசத்துடன் எப்போதும் அபேதம் இருப்பது போல அதுக்கு எப்பவும் அபேதம் இருப்பது போல ஆத்மாவுக்கு கூட்டஸ்தனுக்கு பிரம்மத்துடன் எப்போதும் அபேதம் இருக்கிறது என்கிற முக் பாத சமான கரண்யத்துக்கு திருஷ்டாந்தம் ரஜ்ஜு சர்ப்பம் முக்கிய சமானாதிகரண்யத்துக்கு திருஷ்டாந்தம் என்னதுன்னா கட்டாகாச மகாகாஷா காச மகாகாசத்துக்கு எப்போவுமே அபேதம்தான் இருக்குது இந்த ரஜ்ஜு வந்து ஒரு காலத்தில் பேதம் இருக்கிற மாதிரி இருந்து இன்னொரு காலத்தில் அபேதம் சித்திக்கிறது ஆனால் அதுக்கு எப்போவுமே அபேதந்தான் எப்பொழுதும் எது அபேதமாகவே இருக்கிறதோ ஆனால் இரண்டு போல் தோன்றுகிறதோ அது முக்கிய சமானாதிகரண்யம் ஆனால் ஒரு கா ஒரு விசாரிக்கும் பொழுது அபேதமாகவும் விசாரிப்பதற்கு முன்பு வேற்றுமை இருப்பது போலவும் தோன்றுகிறதோ அது வந்து பாத சாமாதிகரண்யம் இது நல்லா புரிஞ்சுக்கோ இது ரெண்டு சப்தம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன் பாத சாமாதிகரண்யம் இதெல்லாம் நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிற போது நமக்கு பாத சாமானாதிகரண்யம் இப்போ இதை சொல்லிட்டோமா இனிமே பாத சமானாதிகரண்யம்னு சொன்னால் எல்லாமே புரியணும் அது என்ன பாத சமானாதிகரம் மறந்து வச்சேன்னா மறக்கக்கூடாது அப்போ பாத சாமானாதிகரண்யம் முக்கிய சமானாதிகரண்யம் ரெண்டு சப்தம் இது வந்து பழக்கத்தில் எவ்வஸ்துவுக்கு எப் எவ்வோ எவ்வஸ்துவோடு எவ்வஸ்துவுக்கு எவ்வஸ்துவோடு எப்போதும் அபேதம் இருக்கிறதோ அவ்வஸ்துவுக்கு அதனோடு முக்கிய சமானாதிகரணம் உண்டு புரியுறதா நல்லா விளக்கம் எவ்வஸ்துவுக்கு பாதம் உண்டாய் அதனோ எதனோடு அபேதம் உண்டாகிறதோ அவ்வஸ்துவுக்கு அதனோடு பாத சமானாதிகரண் எவ்வஸ்துவுக்கு எவ்வஸ்துவோடு எப்போதும் அபேதம் இருக்கின்றதோ அவ்வஸ்துவுக்கு அதனோடு முக்கிய சமானாதிகரணம் அதான் விஷயம் இப்போ வந்து இதிலிருந்து என்ன சொல்கிற விரும்புகிறோம்னா தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும்ங்கிறதுக்கு கூட்டஸ்துற அர்த்தம் சொல்கிறது ரொம்ப உத்தமந்தான் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்பிர பண்ணலான்னு நினச்சி பண்ணியிருக்கோம் அவர் வியாக்கியானக்காரர் பொன்னம்பல சுவாமியை சொல்கிறது வந்து ரொம்ப ஆழமாக பார்த்து சொல்கிறார் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும்னு ஈஸ்வரனை சொல்கிறது சரி வராது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஈஸ்வரனுக்கும் தனக்கும் ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை தான் பேச முடியுமே தவிர அப்படி பேசுனா அது வந்து என்ன ஆகிடும்னா விசிஷ்டாத்வைத்தம் ஆகிடும் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் சொல்கிற போது விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் வந்துவிடும் அத்வைத்தபரமாக அர்த்தம் சொல்லணும்னா தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும்னு சொல்கிற போது கவனித்தா தான் புரியும் இல்லாட்டி மாறி போயிடும் நிறைய பேருக்கு சூட்சமே விசிஷ்டா அத்வைத அத்வைத்த சூட்சமே நிறைய இடத்துல புரியாது ஜாக்கிரதையாக அர்த்தம் பண்ணால் தான் புரியும் இல்லாட்டியும் சொல்கிறது ஆமாம்மா கரெக்டுன்னு விடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய பேர் சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ச சிரசமே என்ன சொல்லுவாங்க கடவுள் வேறு நாம் வேறையா அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லாரும் கடவுள் தான் அப்படின்னு விடுவாங்க அப்புறம் சில சமயம் பேசுகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா நாம் எல்லாரும் கடவுளிலேருந்து ஒரு அம்சம் நமக்கு என்னென்னா ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு நமக்கு தோணும் விசிஷ்டா துவைதம் நாம் ஒரு அம்சம்னு சொன்னாலே விசிஷ்டா துவைதம் அத்வைதம் கிடையாது நல்ல ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நாம் எல்லோரும் ஒரு அம்சம் கேட்க வேண்டாம் கடவுள் கடவுள் நாம தான்னா துவைத்தம் அதுக்கு பெரிய வே ஞானம் வேண்டியதே இல்லை பெரிய விசேஷமான ஞானமாக வேணும் அதனால் இவர் மத்வாச்சாரியார் சொல்ற விட மாட்டேங்கிறேன் மத்வாச்சாரியார் சொல்கிறார் சாஸ்திரமே பிரத்யக்ஷப் பிரமாணத்தை உறுதிப்படுத்துகிறதுக்கான் எப்படி பிரத்யக்ஷப் பிரமாண அதுக்கு லாஜிக் அவங்க தான் லாஜிக் சாஸ்திரம் படிக்கிறவங்களையும் நிபுணர்கள்னு பேர் நியாயசாஸ்திரம் படிக்கிறவர்களே இன்றைக்கும் கூட நியாயசாஸ்திரம் படிக்கணும்னா தைத்த தைத்திகள்கிட்ட போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் முழுக்க அநியாயம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது வந்து வந்து நியாயம் வந்து என்னென்ன இந்த பிரத்யக்ஷமாக இருக்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் சாஸ்திரம்னா பிரத்யக்ஷமாக தெரியாத விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் சாஸ்திரம்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது சொல்ல பிரத்யமாக இருக்கிற விஷயத்தில் அந்த பிரத்யத்தை அதுக்காக முழுக்க விட்டுவிட முடியாது ஈஸ்வரனை சேர்த்துன்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் ஈஸ்வரம் வேறு தான் அது வேறு தான் இருக்கட்டும் எதோ சொல்கிறேன்னா கோபம் வருது அதுக்காக சொல்கிறேன் இமோஷன் ஆகிடும் ஆ சொல்லுறேன் யோசித்து பார்த்தா யோசிச்சு இதுக்கு என்ன பெரிய இது வேணும் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தயான் சுவாமிஜி சொல்லுவார் கதை சொல்லுவார் ஒரு வந்து தலை மொட்டை அடிக்கிறதுக்கு போனாங்க ஒரு கேட்டிருக்கீங்களா எதில் கேட்டிங்க மொட்டை அடிக்க போனானா முராரி முராரின்னு ஒரு பெரிய கதை அது வழக்கமாக சொல்லுவாங்க அது வந்து அந்த ரிஷிகேஷத்தில் வந்து துவைத்த சித்தாந்தி வந்து பண்ணுவோம் என்ன சுவாமி என்ன என்ன ரொம்ப நாளாக இல்லையே பன்னெண்டு வருஷமாக இல்லையேண்ணா ஊரில் இல்லையேண்ணா பன்னெண்டு வருஷமாக படிக்க போயிருந்தேன் என்ன படிச்சிங்கன்னு கடவுள் நமக்கு வேறானவருங்கிற விஷயத்தை படித்தேன் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ நாளாக நான் ரொம்ப பிறந்ததுலேருந்தே நல்லா தெரியுமே அப்படின்னா இதுக்கு போய் பன்னெண்டு வருஷமாக படிச்சிங்க கடவுள் நமக்கு வேறானவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க அது தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும்ங்கிற வார்த்தையை விளக்குற போது இந்த இதுதான் டாபிக் மெயின் டாபிக் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அப்படிங்கிற போது வந்து அவர் அத்வைத்தபரமாக தெளிவார்த்து சொல்லணுங்கிறதுக்காக ஜீவனையும் ஜீவனுக்கு அதிஷ்டானமான கூட்டஸ்த பிரம்ம அல்லது சுத்த சைதன்யத்தையும் தெரிந்து கொள்வானே ஆனால் பின்னை பிறகு தலைவன் தானாய் அதுதான் பாத சமானாதிகாரண்யம் தலைவன் தானாய் எங்கேயோ கனெக்ஷன் இல்லாமல் தலைவன் தானாய் பாம்பு வந்து நீக்கின பிறகு என்னாகணும் பாம்பு நான் தான் கயிறு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் கயிறே தான் நான் தெரியாமல் பாம்புன்னு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் நம்ம அர்த்தம் இல்லை அலையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அய்யய்யோ நான் தனியாக புரிஞ்சுன்னுட்டேன் நான் தனியாக அலை வந்து இதை அதெல்லாம் இதை கற்பனை அப்படி தான் பேச வைக்கணும் சார் ஒரு அலை வந்து அய்யய்யோ நான் என்ன பண்ண போகிறேன் என்றைக்கு போய் சேரப்போகிறேனோ அந்த தண்ணீரை அப்படின்னு சொல்லி தின்னா அலை எப்படி இருக்கும் அது அது மாதிரிதான் இருக்குது நம்மளாம் வந்து என்றைக்கி ஆக போகிறோமோ தெரியல அப்படின்னா அதுதான் சொல்கிறார் இந்த க கபீரோட பாட்டுன்னு சொல்லுவாங்க லஹரு டூண்டே லஹரு ஹோ லஹருகோ கபடா டூண்டே கபடா டூண்டே சூத்துக்கோ ஜீவ டூண்டே பிரம்மகோ தீனோங்கா சூத்துக்கா சூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வந்து தண்ணியை தேடிட்டே இருந்ததுதான் எங்கே காணும் எங்கே காணோம் ஏன் என்னைக்கு போய் சேரப்போகிறோமோன்னு இந்த அலை வந்து தண்ணியை தேடுறதான் நூல் இருக்கே ஆடை ஆடை இருக்கே நூல் எங்கே நூல் எங்கேன்னு தேடித்தான் இந்த ஜீவன் என்ன பண்ணானா பிரம்மன் எங்க பிரம்மன் எங்கன்னு மூணு பேரும் அடி அடிமுட்டாள்கள் தீ தீனோங்கா சூத்துக்கா மூணு பேரும் அடிமுட்டாள்கள் வடிகட்டின முட்டாள்கள் அதுவாகவே இருந்துன்னு தேடுறானே எப்படி நீ எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் திருஷ்டாந்தம் புரியுது சுவாமிஜி ஆனால் இதுதான் புரியலேன்னா என்ன புரியுது என்ன சொல்றது திருஷ்டாந்தம் புரியுறது ஆனால் இதுதான் புரிய மாட்டேங்கிறேன்னு சொன்ன திருஷ்டாந்தம் சொன்னால் புரியணுங்கிறதுக்காக தான் திருஷ்டாந்தமே சொல்கிறது திருஷ்டாந்தம் சொல்கிற போது திருஷ்டாந்த தார்ஷ்டாந்தத்துக்கு அப்போ என்னென்னா தார்ஷ்டாந்தம் சைடே அவுட்டுன்னு அர்த்தம் நீங்கள் திருஷ்டாந்தம் சொல்லி தார்ஷ்டாந்தம் புரியலேன்னு வச்சுங்கோ தார்ஷ்டாந்தம் முதல்ல புரியாமல் இருக்குதுன்னு அர்த்தம் தார்ஷ்டாந்தம் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததுன்னு வச்சுங்கோலேன் இப்போ திருஷ்டாந்தம் சொல்கிறது புரியும் இப்போ வந்து இப்போ காளிதாசர் சொல்கிறார் வந்து கைலாச பர்வத்தம் மாதிரி மேரு பருவத்தம் மாதிரி இருந்தால் தெளிவு பண்ணால் அப்போ அவனுடைய அது நமக்கு வந்து அது தார்ஷ்டாந்தம் புரிகிறதுதா இல்லையா அப்போ தான் திருஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம் சேரும் அப்போ புரிஞ்சு கொடுத்தோம்னா ஆனால் இங்கே என்னென்னா தான் புரிகிறது தார்ஷ்டாந்தமே புரியலேன்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம் தார்ஷ்டாந்தம் புரியவே இல்லைன்னு அர்த்தம் சொல்லவே இல்லை புரியவே இல்லை அதனால் திருஷ்டாந்தம் புரிகிறது தாஷ்டாந்தம் புரியலேன்னு சொன்னால் தாஷ்டாந்தம் தெரிஞ்சால் தான் திருஷ்டாந்தம் புரியும் இல்லையா தாஷ்டாந்தம் தெரியாமல் இப்படி திருஷ்டாந்தம் புரியும் திருஷ்டாந்தமே புரியலன்னு தான் அர்த்தம் திருஷ்டாந்தம் புரிஞ்சிருந்துன்னா தாஷ்டாந்தம் புரிஞ்சிருந்தால் தான் திருஷ்டாந்தத்தை புரிஞ்சிக்க முடியும் இப்போ திலீபனை வந்து நம்ம தாஷ்டாந்தம் பர்வத்தை சுமேரு பருவத்தம் வந்து திருஷ்டாந்தம் அப்போ தாஷ்டாந்தம் புரிஞ்சிருந்தால் தான் திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம தாஷ்டாந்தம் புரியுறதுன்னு சொல்கிறோமே தவிர திருஷ்டாந்தம் புரியிறதுன்னு சொல்கிறோமே தவிர ஆக்சுவலாக தார்ஷ்டாந்தத்தோடு கம்பேர் பண்ணி அதுதான் உண்மை அதனால் இது என்னது சொல்கிறோம்னா இப்போ வந்து இந்த கவியரோட பாட்டு தான் சொன்னேன் லஹரு டூண்டே லஹரு கோ கபட்டா டூண்டே சூத்துக்கோ கபட்டான்னா ஆடை கபட்டா கபட்டா டூண்டே சூத்துக்கோ ஜீவ டூண்டே பிரம்ம கோ தீனோங்கா சூத்துக்கா சூத்து தீனோங்கா தீனோங்காச்சு தீனோங்கா அது தீனன்னா இருக்கான் வேறு விஷயம் தீனோங்கா சூத்துக்கா சூத்து மூணு பேரும் அடிமுட்டாள்கள்னா அது மாதிரி தலைவன் தானாய் தலைவன் தானாயங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் எங்கே போய்றது எங்கே போய் சேர்கிறது அதுவாகவே நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்றுகான் ஆகன் தலைவன் தானாய் நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக இப்போ தசம திருஷ்டாந்தம் இருக்கு இல்லை பத்தாமத்தாழ் திருஷ்டாந்தம் இந்த திருஷ்டாந்தமும் சொல்கிறோம் அதுக்கப்புறமும் புரியலேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது பத்தாமத்தை ஆள் அவன் தான்ப்பா அவன் வந்து பத்து முட்டாள்கள் அப்புறம் வந்து இன்னொரு ஆள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் புரியறது அவன் என்ன போனானா வந்தானா இதுலாம் வரப்போகிறது கைவில நினைச்சிருந்த பாட்டெலாம் வரப்போகிறது திருஷ்டாந்தம் வந்து சரியாக புரியணும் தாஷ்டாந்தமும் புரிஞ்சாது விஷயம் புரியும் இல்லாட்டி ஞானம் ஏற்படவே ஏற்படாது ஞானம் உதிக்காது தலைவன் தானாய் தலைவன் தானே நம்ம ஒரு ராங் கன்க்ளூஷனு மைண்டில் ரொம்ப நாளாக செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுதான் வெளியேது பரமார்த்தான் சுவாமி முதல் நான் கிளாஸ் வச்சுட்டேன் தெரியுமா எங்கே எல்லாமோ எல்லாத்தையும் கண்ட கண்ட கீ எல்லாம் போட்டு இது பண்ணால் அப்புறம் கடைசியில் ஒரிஜினல் கீயை போட்டால் திறக்காதுன்னு நல்ல நல்ல திருட்டாக இருந்தது வந்து அங்கங்கே அதே இதையும் படித்து வச்சுருப்பாங்க குண்டலனி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் என்னத்தையும் இல்லாமல் வச்சிருக்காங்களா சாஸ்திர சம்பிரதாயமாக படிக்கலை அப்புறம் வந்து நாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா அதெல்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்கோம் நீ ஒரிஜினல் கீ போட்டால் கூட திறக்காதுன்னா நீங்கள் முதல் நாள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியாது அப்போ வந்து முதல்ல கேட்டோம் இல்லை தன்னை தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் பிறப்பு தீர்வன்னா பிறப்பெல்லாம் ஒரு மாயத்தோற்றம்னு அதிலேருந்து விடுபடுவன் அந்த தலைவன் தானாய் பிரம்மமாய்ங்கிறது பாதசாமாதிகரண் பாதசாமாதிகரண் ஒன்றுனா நம்ம வந்து ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ணோமானா ஹட்டாகாசம் மட ஆகாசத்து மாதிரி அதுலேயும் வந்து ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யம் ஹட்ட மகாகாசத்துக்கு திருஷ்டாந்தம் ஜீவனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யம் கட்டாகாசத்துக்கு திருஷ்டாந்தம் அல்ல ஹட்டோபகித்தை ஆகாஷா மடோபகித ஆகாஷா அல்ல மகாகாசா அப்படியே சொல்லிக்கணும் தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை ஆகினால தன்னை அறியணும் தன்னை அறியணும்னா தன்னைங்கிறது என்ன அர்த்தம்னா உன்னை நீ அறியணும்னு அர்த்தம்ப்பா இந்த மாதிரி இந்த இப்படி இப்படி சொல்லியிருக்க சாஸ்திரங்கள்லாம் அதை நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு பாடுதுறைன்னு ஒரு இதில் இருக்கான் தன்னால் விளையும் ஜகஜீவ இதெல்லாம் அருமையான தமிழ் பாட்டு தன்னால் விளையும் ஜெகஜீவ பரம் தன்னால் அழியும் தனதாம் விழியால் என்னால் என எண்ணில் எண்ணில் என எனக்கு அருளும் மண்ணே அடியேன் அபயம் அபயம் அப்படி ஒரு பாட்டு இருக்குது இது தமிழ் நீங்களாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க சந்தியே பிரிக்க முடியாது அப்படி இருக்கு பாட்டு அது படிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் தன்னால் விளையும் ஏன்னா இந்த தமிழ் சந்தி ரூல் இருக்கே கொஞ்சம் பெக்கியூலராக இருக்குது எல்லாமே அது வந்து எங்கெங்கேயும் பிரித்து பிரித்து தான் போடணும் தன்னால் விளையும் ஜெகஜீவ பரம் தன்னால் விளையும்னா என்ன சைதன்யம் ஜகஜீவ தன்னால் அழியும் தன்னால் அழியும் தனதாம் விழியா தானே தான் ஞான கரணம் என்னால் அப்படின்னு சொன்னதுனால என்னால் என எண்ணில் எனக்கருளும் மண்ணே அடியேன் அபயம் அபயம் அப்படின்னு பிரம்மத்தை பார்த்தோ குருவை பார்த்தோ சொல்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க என்னால் என்னை எண்ணில் என்னால் என்ன நான் நினைச்சேனா எனக்கு அருளும் மண்ணே அப்படின்னு சைதன்யத்தையே சொல்கிறார் ஒரு பாவனை இது அடியேன் அபயம் அபயம் என்றும் கூறுமாறு அறிக அவ்வளோதான் இப்போ உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே இந்த விஷயத்தை உபதேசித்தேனே உடனே பார்த்தான் அவனுக்கு அவன் வந்து என்னை நான் என்னை நீ அறிவாயா உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லைன்னா என்ன நம்மளை தான் நல்லா தெரிஞ்சுட்டுருக்கோமே என்ன குருநாதர் இப்படி சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் கொண்டு ஒன்று சொல்லுவேன் சொன்னது கேட்பாயாக தொடர்பவம் தொலையும் என்றான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட தடமடு மூழ்கினான் போல சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அப்படின்னு பா பாட்டு வந்தது இல்லை சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உன்றின்றீரே இன்னதென்று காட்டிய என்னை ஈடேற்றல் வேண்டுமென்றான் அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அதை சொல்லி விளக்கி சொல்லணும்னு சொன்னதுனால இப்போ சொல்லியிருக்கார் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை இதுக்கப்புறம் இவனுக்கு தோன்றுறது என்ன இவ்வளவு தூரம் வந்து சொன்னோம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்ட பார்த்தா நமக்கு அவ்வளோதாக இருந்தது என்ன நம்மளை பற்றின ஞானம் நமக்கா இல்லை நம்மளை பற்றின ஞானம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் படும்படி அடுத்த பாடலை சொல்கிறாங்க அதாவது உலக மக்கள் தன்னைத்தான் அறிதல் என்பதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் தன்னைத்தான் அறிதல் என்பது தத்துவத்தின்படி இந்த உடலையோ மனத்தையோ அல்ல அப்படின்னு விளங்க வைக்கிறதுக்காக ஒரு பாடல் என்னைத்தான் ஜடனாவுள்ளத்து எண்ணியோ சொன்னீரா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்துழலுவானேன் நின்ோட்டத்தோடு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் கருத்துக்களை நான் விளக்கி சொல்லிக்கொண்டே போகிறார் ஆசிரியர் உரையாசிரியர் பொன்னம்புள்ள சுவாமியோட இது இந்த பாட்டுக்கு முன்னாடி அருளிய உபதேசத்தினால் சீடன் அமையாது இது பாஷ புரியலை புரிய அமையாது மீண்டும் வினாதல் அருளிய உபதேசத்தினால் சீடன் அமையாது அமையாதுன்னா என்ன அர்த்தம் அமைதி பெறாது விளங்காமல் போய் மீண்டும் வினாதல் மீண்டும் கேள்வி கேட்கிறான் அதனால தான் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் சம்வாதம் இது அதனால் இது பிரஷ்னரூபம் பரிப்பிரஷ்னேனு சொல்லியிருக்கு கீதையிலேயும் அதனால் தத்விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சேத் ஆனால் கேள்வி கேட்கணும் முறையாக கேட்கணும் திடீர்னு வந்து நான் வந்து அவசரமாக வந்து பாத்ரூம் போகணுன்னு போயின்ட்டுருக்குற போது சுவாமி ஒரே ஒரு சந்தேகம் சிதாபாசன சித்துக்கு என்னாச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அது அந்த நேரம் சொல்ல முடியாது அதனால் வந்து விட்டு விட்டு புரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் சொல்லணும் அதாவது எப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கு தான் பிரசன்னமாக இருக்கும் பொழுது கேட்கணும்னு எழுதிப்பிட்டாங்க அவங்க இந்த மாதிரிலாம் பார்ட்ருக்காங்க அவஸ்தை நிறைய அதனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரசன்னமாக குரு பிரசன்னமாக இருக்கும் சமயத்தில் முதல்ல கேட்குவாங்களா ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்பாங்களாம் கேட்டுவிட்டோம் கேட்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கேட்கலாம் வந்து சடன்னாக கேட்டோன்னு வச்சோங்களேன் திடீர்னு ஒன்றும் தெரியாது யோசிச்சு எங்கே எங்கேயோ நாம் யோசிச்சுருப்போம் அப்போ தான் வந்து கணக்கெல்லாம் பார்த்துருப்பேன் பிட்சா கார்பஸ் எவ்வளோ பா வந்ததுன்னா அப்போ வந்து அது வந்து இவ்வளோ வந்துதான் போச்சா இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற சமயத்தில் வந்து இந்த சைத்தன்யத்துக்கும் கூட்டஸ்தனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் என்ன சொல்கிறது அந்த நேரத்தில் சொல்ல முடியாது கஷ்டம் சார் ஏன்னா மைண்டு ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல முடியாது இல்லை ஆனால் நமக்கு வந்து என்னென்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே ஒரு ஆசிரியர் எழுதுகிறவர் வந்து அவர் நடந்த ஒரு அவர் எப்படி இது எப்படி யோசிச்சிருப்பார் ரொம்ப சிந்தித்து பார்க்கணும் தத்துவராய சுவாமிகள் இதை எழுதுகிற போது என்ன நிஜமாவே ஒருத்தனை வச்சுட்டா அவன் கேட்க சொல்லி எப்படியா எழுதிட்டு இருந்திருப்பார் அவரே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுறார் இப்படி ஒரு கேள்வியை போடுவோமா இப்படி போட்டு பார்ப்போம் இப்போ இன்னும் ஒரு லைவாக இருக்கும் அது அப்படிங்கிறது தான் ஜடனா எண்ணியோ உள்ளத்தில் எண்ணியோ சொன்னீரையா நான் என்ன ஜடமா அதாவது அவன் என்ன நினச்சிருக்காங்க வந்து இப்போ இந்த ஜ இப்போ வந்து அஹம் ஃபேன் அஸ்மி சொல்லுமா அது அகம் வஜனம் அது நம்ம தான் வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கோம் தோம் வஜனம் நீ வந்து வெஜனமாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம தான் பேர் வச்சிருக்கோம் அதுக்கு தெரியுமா நாமெல்லாம் வெஜனமாக இப்படி கதி ஆகிடுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்குது அப்போ அது வந்து அதுக்கு வந்து தெரியாது உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு பார்த்து சொன்னோம்னு வச்சோங்களேன் நேராக குணசேகரத்துக்கு தான் கொண்டு போகணும் ஒரு சிஷ்யனும் கிடைக்காமல் ஃபேனை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது வந்து அது வந்து ஜட அதுக்கு எதாவது தெரியுமா அது என்ன நினச்சிட்டிங்களா நான் என்ன ஜடமாக என்ன வந்து உட்காந்துருக்கிற டேபிள் மாதிரியாக மரமாக பலகையா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா அப்படி இவர் எழுதிக்கிறார் அப்படி சொல்லுவான் நான் அவன் சிஷ்யன் சும்மா ஒரு அப்படி பாவனை கொண்டு வரேன் என்னைத்தான் ஜடனாய் உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா நான் என்ன ஜட வஸ்துவா நான் சேதன வஸ்துதானே உணர்வுள்ளவன் தானே எனக்கு என்னை பற்றி தெரியாமையாக இருக்கும் எனக்கு பற்றி தெரியும் என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா அது கேட் அது கேட்டு சீடன் எனது ஆசிரியரே தாங்கள் அடியேனை மூடனாக திருகுளத்தில் கருதியோ உன்னை நீ அறிந்தாயின் உனக்கு ஒரு கெடுதி உண்டாக மாட்டாது என்று அருளி செய்தீர்கள் என்ன அர்த்தம் சாஸ்திர வாசனையின்றி விதியாயும் விளக்காயும் உள்ள போகங்களில் விருப்பமுடையவன் ரொம்ப நல்லா சொல்கிறார் மூடன்னா என்ன மூட அர்த்தம் சொல்கிறார் வடிவேல் செட்டியார் மூட சாஸ்திர வாச விதியாயும் விளக்காயும் உள்ள போகங்களில் விருப்பமுடையவன் அவனுக்கு சாஸ்திரம்னால் என்ன தெரியாது சில சமயம் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதிலையும் அவனுக்கு விருப்பம் இருக்கும் பல சமயங்களில் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாதலையும் விருப்பம் இருக்கும் சாஸ்திரத்தில் நிஷித்தமான போகங்கள்லையும் அவனுக்கு விருப்பம் இருக்கும் விதிக்கப்பட்ட விஷயங்கள்லையும் போகம் இருக்கும் ஆனால் அவனுக்கு ஏன் அதில் விருப்பம் இருக்குங்கிறது தெரியாது ஆ சாஸ்திர ஜானம் இல்லாதவன் தர்மா தர்ம ஞானம் இல்லாதவன் சுருக்கமாக சொன்னால் ஞானம் இல்லாதவன் அறிவு தான் மூடன்னு பேர் என்ன மூடன் ஜடன்னு சொன்னான் இங்கே ஜட நான் என்ன கொஞ்சம் ஓரளவுக்காவது எனக்கு விவேகம் இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் சொல்கிறான் அவனோட விவேகம் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கான் அதனால் என்னைத்தான் ஜடனாக ஜடன்னா இந்த இடத்துல மூடன்னு அர்த்தம் பண்ணிக்கிறார் நம்ம ஜடன்னாக டைரக்டாக ஜடம்னே சொன்னேன் மூடனாக மூடனாக திருவுளத்தில் உள்ளத்து எண்ணியும் சொன்னீர் ஐயா சொன்னீங்களா அப்படி தரணியில் தன்னைத்தான் அறியா மாந்தர் ஒருவர் உண்டோ தரணியில்னால் இப்பூமியில் தரணிஹி சம்ஸ்கிருதம் தரணிஹினா பூமிஹி இல்லை பரணி பிறந்தவன் தரணி ஆழ்வான் இப்போ ஏதோ நட்சத்திர நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க அதனால் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது தரணி தரணிஹி தரணினா பூமியில் இந்த முன் மண்ணுலகத்தில் தன்னைத்தான் அறியாத மாந்தர் நாய் வந்து சொல்கிறது இல்லை அகம் நாய் அஸ்மி அகம் புலி பூனைலாம் வந்து அகம் மார்ஜாலஹா அஸ்மி இப்படிலாம் அதெல்லாம் சொல்கிறதில்ல அதனால் மாந்தர்னு எடுத்துட்டு விட்டார் மற்றதை பற்றிலாம் யோசிக்கல தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ கேட்டு பாருங்கள் எல்லா கதையே சொல்லுவார் அவர் தெரியும் நீங்கள் யாருன்னு கேட்டுடுங்க யாரா ஒருத்தர் வந்து நம்ம ராமூர்த்தி ஐயா மாதிரி இருக்கவங்களை கூப்பிட்டா ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நானாங்க இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லலாம் எல்லாம் பயோடேட்டா முழுக்க சொல்லலாம் நான் வந்து எனக்கு அஞ்சரை அடி இருக்கேன் இத்தனை அடி இத்தனை குண்டாக இருக்கேன் எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் என் பெருசோ அன்சோ நான் இன்னிருக்கு பிறந்தவன் இன்னும் ஜாதி இன்னும் குலங்கோத்திரம் எல்லாம் சொல்லலாம் அதனால் தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டு ரொம்ப விளக்க வேண்டியதில் இது அதனால் இப்பூமண்டலத்தின் கண் தம்மைத்தாம் என்று அறியாத மக்கள் யாரேனும் ஒருவர் உளரோ இல்லையே ஆட்சேபார்த்தமா அப்படி ஒருத்தர் இருக்காங்களா எல்லாருக்கும் தெரியுமே பின்னைத்தான் இது ரெண்டாவது வரி மூணாவது வரி பின்னைத்தான் அப்படி இருந்தும் கூட பின்னைத்தான் என்றால் அப்படி இருந்தும் கூட அப்படி இருக்க அங்கனமாக அவர்களெல்லாம் அவர்கள் எல்லோரும் தன்னை நன்கு அறிந்திருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் பிறந்து இறந்து உழலுவானேன் ஆத்ம ஜானங்கிறது என்ன நினச்சிடா சரீர ஜியானம்னு நினச்சிடும் ஆத்ம ஜானம்னா என்னென்னா சரீரத்தை பற்றின கதை இத்தனாந்தேதி பிறந்தார் இத்தனாந்தேதி இங்கே வளர்ந்தார் இந்த ஸ்கூலில் படித்தார் அங்கே போனார் இங்கே வந்தார் எல்லாம் அப்படித்தானே ஆத்ம ஜியான எல்லோரும் ஆளை பற்றி தானே படிக்கிறோம் ஹிஸ்டரியை தானே இவருடைய சொந்த சுயசரிதை பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் அவர்கள் எதுக்கு பிறந்து இறந்து உழணும் ஆத்மக்யானம் எல்லாருக்கும் இருக்கே என்னதுக்கு அவங்க சம்சாரத்தில் இருக்காங்க உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டேன் அத்தனையும் விட்டுட்டு வந்துவிட்டேன் பரிபூர்ணமாக சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி வந்திருக்கேன் என்னை வந்து இப்படி குழப்பாதீங்க உன்னைத்தான் எல்லாம் அரிய உன்னை நீ அறிவாயாக என்ன சொல்லாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி படு அர்த்தம் படும்படி சொல்கிறான் நின்னத்தான் நம்பினேற்கு உண்மையே தாயென்றும் தந்தை என்றும் சரணடைந்திருக்கின்ற எனக்கு நிர்ணயம் அருள்வீரே சற்று விவரமாக புரியும்படி சொல்லுங்களேன் செத்த விவரமாக சொல்லப்பா அப்படின்னு இந்த இதில் வருதுவாரு அது மாதிரி அந்தப்பா அந்த புலவர்னு அந்த என்ன அந்த இந்த புலவர் ஊற அந்த புலவர் போயிட்டாருமா போயிட்டாருமா உங்களை பாட்டுக்கு கூப்பிட்டா இன்னும் போட்டிக்கு கூப்பிட்ட அவர் போயே போயிட்டார் அப்படின்ட்டு அது மாதிரி ஏன்னா எதுக்கோ விட்டுடுங்க நிர்ணயம் அருளுவீரே நிர்ணயமாக உறுதியாக சொல்லுங்கள் விவரமாக சொல்லுங்கள் இது வந்து இந்த ஆசிரியர் கொஞ்சம் அதை இன்னும் நல்லா புரிய வைக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காரு அதனால் வந்து இதை நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்பாங்களான்லாம் கேட்கக்கூடாது நாம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு பாடலை இங்கே ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் இதுக்கு விளக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சாஸ்திரத்தில் சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் என்று இரண்டு ஞானம் உண்டு சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் இந்த சாமானிய ஜானம் விசேஷ ஜானத்தை பற்றியே சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் உண்டு சாமானிய ஜானம் விசேஷ ஜானங்கிற ரெண்டு பதம் இப்போ வரப்போகிறது உண்டகோபுரிஷத்தை வரப்போகிறது சொல்ல போகிறேன் எஸ் சர்வஜ் சர்வ வித்ய ஜானமயம் தஸ் மாதே திரம்மநாம ரூபமன்னஞ்ச ஜாஜத்தே சர்வஜகா சர்வவித்து அவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ரெண்டு வாக்கியம் வருது முண்டகோபு நிஷத்தில் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு நீங்கள் என்ன படிச்சுக்கீங்களோ எனக்கு தெரியாது அதனால சர்வஜகா சர்வவித்து சரிங்க சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் சாமானிய ஜானம்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் ஆ ஐ ஆம் ஷோன் ஷோ நான் இந்த ஊர் தூத்துக்குடி அவங்க இவர் வந்து தூத்துக்குடி இவர் இந்த அங்கேருந்து வந்திருக்கார் இவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார் வர்றவங்களெல்லாம் ஒரு யாராவது சுவாமி வந்தாங்கன்னா இது ஒரு பிரம்மம் அது இன்னொரு பிரம்மம் இந்த பிரம்மோ அந்த பிரம்மம் பாருங்கள் இத்தனை பிரம்மம் வந்திருக்கு இது திருச்சியிலேருந்து வந்து பிரம்மம் இது தூத்துக்குடியிலேருந்து வந்த பிரம்மம்னா சொல்ல முடியும் எல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் சாமானிய ஜான் அவங்களுக்கு தேவை வந்து விசேஷ ஜானம் இல்லை எல்லாம் பிரம்ம ஜான் பிரம்மனுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அதான் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க இதனால் நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறபோது என்ன சொல்கிறோம் அப்போ வந்து இது சாமானிய ஜானம்னா என்ன நம்மெல்லாம் வந்து நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் இன்னும் ஊரை சேர்ந்தவன் பேர் ஊர் எல்லாம் சொல்கிறோமே அதுக்கு தான் முடிவே இல்லாமல் இருக்குது அனாத்மாவோடய குவாலிஃபிகேஷன் அனாத்மாவோடய தகுதிகளையெல்லாம் சொல்லி நோக்கான்ட்ருக்கும் இதெல்லாம் என்னென்னா சாமானிய ஜானம் நம்ம உடம்பெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது சாமானிய ஜானம் அணுக்களால் ஆனது சாமானிய ஜானம் இதெல்லாம் சாமானிய ஜானம் விசேஷ ஞானங்கிறது நான் சரீரம் கிடையாது மனசு கிடையாது புத்தி கிடையாது நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மைய அஸ்மிங்கிறது விசேஷ ஜானம் அதில் விசேஷ ஜானம் வந்து நிறைய யாருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது சாமானிய ஜானம் எல்லாருக்கும் இருக்குது சாமானிய ஜானத்தினால்தான் சம்சாரமே சாமானிய ஜானத்தை விசேஷமாக பிடிச்சின் இருக்கிறதுனால தான் துக்கமே வேணும் கேட்குறோம் சாமான்ய ஜானம் எல்லா எல்லாருக்கும் ஞானம்தான் இருக்கே எல்லாருக்கும் இந்த ஜானம் இருக்கத்தானே இருக்குது அப்புறம் ஏன் துக்கப்படுறாங்கன்னு கேட்டால் அந்த ஞானந்தான் துக்கத்துக்கு காரணம் தன்னுடைய சரீர அபிமானம் அகங்காரம் அமகாரம்தான் துக்கத்துக்கே காரணம் அதில் இந்த சாமானிய ஜானங்கிறத அடிப்படைய சாமான்ய ஜானத்தை விசேஷ ஞானங்கிறத பிரித்து தெரிஞ்சுக்காம இந்த கேட்குற சிஷியனுக்கு சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகம் இல்லாதனால இந்த கேள்வியை கேட்குறான் குரு வந்து விசேஷ ஜானத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறார் உன்னை நீ அறிவாயாகின்னு இவன் வந்து சாமானிய ஜானத்தினுடைய அடிப்படையில் என்னைத்தான் என்னை தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னு இவன் கேட்குறான் ஆக இவன் சாமானிய ஜானத்தை போய் நினச்சுன்னு விட்டான் அவர் குருவுக்கு சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகம் இருக்குது இவனுக்கு சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகம் இல்லை இது சாமானிய ஜானம் விசேஷ ஜான்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் சாமான்ய ஜானங்கிறது பிரம்ம ஜானம் விசேஷ ஜானங்கிறது அனாத்மஜானம் இன்னொரு காண்டெக்ஸ்ட் இப்போ முண்டக்கோபனிஷத்தில் எல்லாம் வந்து கடவுள் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர்னு ரெண்டு தடவை சொல்கிற போது சாமானியன சர்வம் ஜானாத்தி இது சர்வஜா விசேஷன சர்வம் வேத்தி இது சர்வ வித்து அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுருக்காருங்கிறது ச எல்லாமே ஒரே வஸ்து தான் ஸ்வர்ணத்தால் ஆப ஆனதுதான் ஆபரணங்கள்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சாமான்ய ஜானம் சாமானிய ஜானந்தான் அங்கே மோக்ஷேத்து இப்போ படிக்கிற விஷயத்தில் விசேஷ ஜானந்தான் மோக்ஷேத்து சாமானிய ஜானம் இருக்குது எல்லோருக்கும் இப்போ விசேஷ ஜானந்தான் இங்கே மோக்ஷேத்து அங்கே சாமானிய ஜானங்கிறது பிரம்ம ஜானம் நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம சமபாவா சாமானியம் அப்போ சாமானிய ஜானம் விசேஷ ஜானம்னா என்ன எல்லாம் வந்து இது வந்து நெக்ல இது வந்து நெக்லஸ்ஸு இது வந்து வளை இது வந்து தோடு அப்படின்லாம் சொல்கிறோமே அது வந்து விசேஷ ஜானம் ஸ்வர்ணங்கிறது சாமானிய ஜானம் ஆபரணத்தினுடைய டிசைனெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்கிறதுங்கிறது விசேஷ ஜானம் அங்கே வந்து விசேஷ ஜானம் எல்லாருக்கும் இருக்க முடியாது ஈஸ்வரனுக்கு தான் இருக்கும் பரிபூர்ண விசேஷ ஜானம் உள்ளவன் ஈஸ்வரன் ஒருத்தன் தான் ஆனால் சாமானிய ஜானம் உண்டு ஞானிக்கும் உண்டு நமக்கு வேண்டியது முண்டகோபனிஷத்து படி சாமானிய ஜானந்தான் வேணும் அந்த மந்திரத்தில் சொல்கிற போது நமக்கு தேவை சாமானிய ஜானம் சாமானிய ஜானந்தான் அங்கே மோக்ஷேத்து இந்த காண்டெக்ஸ்டில் விசேஷ ஜானந்தான் மோக்ஷேத்து சாமானிய ஜான விவே விசேஷ ஞானத்தை விவேக்கம் பண்ணி இங்கே அன் அன்வைய ஜீவாத்மா கூடஸ்தன பண்ணுற போது இருக்கக்கூடிய சாமான்ய விசேஷ ஜானத்துக்கும் அங்கே சொல்கிற சாமானிய விசேஷ ஜானத்துக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு புரிஞ்சுங்க ஆஹா சாமானிய ஜான விசேஷ ஜான சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகா புரியுதோ முதல்ல சாமானிய ஜான விசேஷ்யான விவேகா அப்புறம் சாமானிய ஜான விசேஷ ஜான சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகா ரெண்டு சாமானிய ஜானம் ரெண்டு விசேஷ ஜானம் ஒரு காண்டெக்ட்டில் விசேஷ ஜானத்துக்கு அர்த்தம் வேறு இன்னொரு கான்டெக்ட்டில் விசேஷ ஒரு கான்டெக்ட்டில் விசேஷ ஜான்கிறது இன்னொரு காண்டெக்ட்டில் சாமானிய ஜியானமாக இருக்குது இன்னொரு காண்டெக்ட்டில் சாமான்ய ஜானங்கிறது இன்னொரு காண்டெக்ட்டில் விசேஷ ஜானம் மாற்றி சொல்ல வேண்டியதான் இப்போ புரிஞ்சுப்பீங்க இது ஒன்று சிம்பிள் ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்போ இந்த இவனுக்கு சிஷ்யனுக்கு இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா சாமானிய ஜான விசேஷ ஜான விவேகம் இல்லாதனால இப்படி கேட்குறான் இது அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா மக்கள் எல்லாம் தங்களை தெரிய தெரிய பெருசாக அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எல்லோரும் அஜானிகள் ரொம்ப பெருசாக பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப அஜ்ஞானி விசேஷமாக நல்ல பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவனுக்கெல்லாம் வந்து யதாதர்ஷோ மலையனச்சா எதோல்பே நாபுரத்தோ கர்ப்பாதான் அது இன்னைக்கு புத்தி வருதோ வரட்டும்னு சொல்ல விட வேண்டிதான் அடுத்த பாடல் அவர் உடனே அவருக்கு சிரிப்பு வந்து தான் என்னடாது புரியலையே பையனுக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாராம் அப்படி இவர் லைவாக கொண்டு போகிறார் இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் என தன் அன்னவன் தன்னை தான் என்றறிந்தவன் ஆகும் என்றார் தன்னை தான் என்றும் சொன்ன பின் தேகியார் இத்தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்டவையர் பிழையும் நகையும் கொண்டார் நகையும் கொண்டார் இவரது விளக்கிச் சொன்னார் தேகாத்ம விவேக்கியே தன்னைத்தான் அறிந்தவனாம் எனல் உரையாசிரியருடைய முதல் இது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு லைன் கொடுப்பார் ஒரு வரி ஒரு ஒரு பாட்டுக்கு முன்னாடி தேகாத்மா விவேகா தேகம் வேற ஆத்மா வேற தேகாத்மா இல்லை தேக ஆத்ம தன்னைத்தான் அறிந்தவனாம் எனல் இன்னது தேகம் இது தேகம் தேகம்னு சொன்னால் இன்னது தேகம் உரையாசிரியர் முதல் பாடல் கூட படிக்கலை நின்ைத்தான் நம்பினேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே மாதா பிதா குரு தெய்வமாக விஸ்வசித்துள்ள எனக்கு நிர்ணயம் அருளுவீர் அந்த நிச்சயத்தை உள்ளவாறு உபதேசிப்பாரே உபதேசிப்பீராக இன்னது தேகம் இன்னது தேகம்னா கடம்போல் அறியப்படுவதான இது தேகம் ஹட்டம் போல் அறியப்படுவதான கட்டவத் திருஷ்யமானஹா பரிதிருஷ்யமான ஸ்பஷ்டமாக தெரிய குடத்தை போல இது நன்றாகவே வேறாக தெரிந்து கொள்ளப்படுகிறதுன்னு விவேகச்சூடாமணி சொல்லியது பரிதிருஷ்யமான திருஷ்யமானஹ பரிதிருஷ்யமான நன்றாகவே அறிந்து கொள்ளப்படுகிறது இன்னது தேகம் இவன் தேஹி அறிபவனான இவன் இதற்கு வேறான தேகி என உணர்வான் யாவன் என்று எவன் பிரித்து தெரிந்து கொள்ளுகிறானோ இதுதான் தேகத்தினுடைய லக்ஷணம் இதுதான் தேகி வந்து இவன்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்ம அனாத்ம விவேக எது உண்மையிலேயே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இது தேகம் இதுவன் தேகின்னு தெரிஞ்சுக்கிறவன் உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை அப்படிப்பட்டவனத்தான் அப்படிப்பட்ட விவேக்கியே தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் தேகத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தேகியினுடைய ஸ்வரூபத்தையும் எவன் விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் வந்து தன்னைத்தான் அறிந்தவன் என்று நான் சொல்லுவேன் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அறிந்தவன் என்று நான் சொல்லுவேன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்று அன்னவன் அன்னவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் அன்னவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் அப்படிப்பட்டவன்தான் இது இப்படிப்பட்டது தேகம் இப்படி இத்தகைய தன்மையுடையது தேகி என்று யாவன் எவன் ஒருவன் பிரித்து அறிகிறானோ அவன்தான் அப்படிப்பட்டவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் ஆகும் என்று சொன்னார் உபதேசித்தார் குருநாதர் சொன்ன பின் அவ்வாறு உபதேசித்தபின் அவன் என்ன சொன்னா இ ஸ்தூலமல்லாமல் தேகி என்றான் இந்த ஸ்தூல சரீரத்தை தவிர தேஹின்னு ஒருத்தன் இருக்கானா என்ன இதுதானே அப்படின்னு சொல்லிருந்தான் இந்த இடத்துல சூட்சம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறான் இத்தூலம் அல்லாமல் இந்த இந்த இத்தூலம்னா என்ன பிரத்யேட அபரோக்ஷத்தையாக அனுபூயமான மிதம் ஷரீரம் நன்றாகவே அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சரீரம் பரிபூர்ண அபரோஷமாக இருக்கிறது கொஞ்சங்கூட சந்தேகமே கிடையாது ஆக தேகம் யார் இத்தூலம் அல்லாமல் என்றான் இப்படி கேட்டதுக்கு பிறகு இந்த ஸ்தூலம் இல்லாமல் சிற்றடங்களை பிரித்தறிபவன் யாவனோ அன்னவன் அப்படிப்பட்ட விவேகியே தன்னைத்தான் என்று அறிந்தவனாகும் என்றார் தன்னை பிரம்மம் என்று தன்னைத்தான்கிறதுக்கு தன்னை பிரம்மம் என்று அறிந்தவனாம் அறிந்தவனாம் என்று ஆச்சாரியர் அருளினார் சொன்னபின் இவ்வாறு ஆச்சாரியர் தன்னை அறியும் நிர்ணயத்தை அருளிய பின்னர் இத்தூலம் அல்லாமல் இந்த தூல தேகமே தானல்லாமல் தூலம்னா ஸ்தூலம் தானல்லாமல் தேகியார் வேறே தேஹி ஆவன் காணேன் இல்லையே இருந்தால் காணப்படானா இருந்தால் அறியப்பட மாட்டானா படாமையின் அவன் இல்லை என்றான் எல்லாம் சொல்கிறேன் காணேன் இதுக்கு வேறாக தேஹின்னு ஒருத்தனை தெரியலையே இருந்தால் அவன் பார்க்கலையே இருந்தால் காணப்படானா இருந்தால் தெரியாதா படாமையின் தெரியாதனால இல்லைன்னு எனக்கு தேகம் வேற தேஹி வேறேன்னு தெரியல தேகம்தான் தேகின்னு நினச்சிட்டு இருக்கேன் தேகம் வேற தேஹி வேறேன்னு நான் பிரித்து தெரிஞ்சிக்கல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேகி வந்து தேகம் இல்லாமல் ஸ்தூலம் இல்லாமல் வேறே ஆர்வம் இல்லை இருந்தால் தெரியாதா தெரியாதனால இல்லை அப்படின்னு சொல்லினான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்மாங்க காணேன் இருந்தால் காணப்படானா படாமையின் அவன் இல்லை என்றான் என்று என்று சீடன் கூறினான் பின் பின்னர் அது கேட்ட ஐயர் ஐயர்னா ஆச்சாரியர் ஐயத்தை நீக்குபவர் ஐயர் ஐயத்தை நீக்குபவர் ஐயர்னால் அவருக்கு ஐயம் இருக்குமோ ஐயத்தை நீக்கினவருங்கிறத காட்டிலும் ஐயத்தை நீக்குபவருங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு சம்சய்சேத்தரே நமகான்னு சொன்னால் சம்சய ரஹிதா இத்தியர்த்தாக அவனுக்கு சந்தேகம் இல்லை அதனால தான் சம்சய சேத்தா பகுதி இல்லை எவன் வந்து சந்தேகத்தை போக்குறானோ அவனுக்கு சந்தேகம் இருக்குமோ அதில் சந்தேகத்தை போக்குறவனுக்கு சம்ச சந்தேகத்தை காட்டிலும் சந்தேகத்தை போக்குபவருங்கிற போது சக்தி ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ திருடம் இருக்குதுன்னு அர்த்தம் தாட்யம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக அதை பின்னது கேட்டதுக்கு பிறகு ஐயர் இது நம்ம விளக்கம் எந்த புத்தத்திலையும் நான் பார்க்குறேன் நம்ம கண நான் வச்சுன்னு இருக்கேன் அது ஐயர் ஐயர்னா ஐயத்தை நீக்கியவர் ஐயர் ஐயமாக இருப்பவர் ஐயர் இல்லை என்றும் ஐயத்தோடு இருப்பவர் ஐயர்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் சந்தேக பார்வையோடய இருப்பார் அவரெல்லாம் ஐயர்னு பேர் இப்படின்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் சொல்லிக்க வேண்டிதான் இல்லை பின்னது கேட்ட ஐயர் பீழையும் ஐயன்னா ஆச்சாரியர் கடவுளுக்கே ஐயன்னு பேர் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் கடவுளுக்கும் அதான் பேர் என்னது இவர் அள்ளலார் பாட்டில் கூட வருமே ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே ஐயன்னா கடவுள்னு அர்த்தம் எல்லா ஐயர் ஐயன் அந்த தமிழில் கூட ஆரியகாங்கிறது தான் ஐயர்னு மாறி எடுத்துங்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் ஆரியகான்னு இருக்குது இல்லை அதுதான் ஐயர்னு மாறி எடுத்தான் அப்படின்னு இங்கே இருக்கிற ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் குரூப்பு அதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் பீழைன்னு என்ன அர்த்தம்னா துக்கம் வருத்தம் பீழையும் இப்படி ஒரு சொல்லை பார்த்ததில்ல இல்லையா பீழப்படாதங்கன்னு சொல்ல நினுவேன் புது புது சப்தம் ஒக்காபரி டெவலப்மெண்ட் தாரு அதில் சப்த நடமாடும் என்னது அகராதி அகாராதிங்கிறது தான் அகராதின்னு ஆகிடுது அகாராதி ஆ முதலானவைகள் அகாரம் முதலானவைகள் அப்படிங்கிற தமிழில் வந்து அகராதின்னு ஆகிடுது ஏன்னா அகரம் முதலில் எழுத்தலாம் தான் அங்கே இருக்குது அதில் அகாராதிங்கிறது வந்து ஆ முதல் முதல டிக்ஷனரி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆ தான் போட்டிருப்பாங்க ஆ விஷ்ணு அப்படி தான் பீழையும் பீழையும்னா துக்கமும் நகையும் சந்தோஷமும் துன்பமும் மகிழ்வும் கொண்டனர் என்றவாறு ஏன் துன்பமும் மகிழ்வும் கொண்டார் குருவுக்குன்னு அவர் துன்பம் மகிழ்வை கடந்தவராச்சு அவருக்கு ஏன் வந்ததுன்னா பார் இப்படிலாம் விஞ்ஞானிகள் இருக்காங்களே பார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம் இப்படிலாம் கூட விச்சாரம் பண்ணாமல் தன்னை ஆத்ம விசாரம் பண்ணாமல் இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களே இப்படிலாம் வந்து சிஷ்யம் வந்திருக்காங்க இவ்வளவு இந்த இவ்வளவு சாதாரண விஷயம் புரியலையே இப்படின்னு வருத்தப்பட்டாராம் அதுக்கப்புறம் என்னென்னா இவனுக்கு புரிய வைக்கிறது நமக்கு சுலபம் அப்படின்னு சொல்லி அது மகிழ்வும் கொண்டார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம கிருஷ்ணர் சிரிச்சார் இல்லையா ஹசன் பிரகசன் இவ பிரகசன் இவ நகையும் கொண்டார் அது போட்டிருக்கு இவ்வ இவ்வித்தியாசமாக வித்யாநாசகமான அநேக ஸ்ருதியுக்தி அனுபவம் நம்பால் இருத்தலின் தேகி யார் இத்தூலம் அல்லாமல் என்னும் இவ்விவகாரத்திற்கு ஏதுவே ஆவரணமாம் என்க ஆவரணம் என்னதுன்னா இருந்தால் காணேன் இருந்தால் காணப்படானா காணாமையால் அவன் இல்லை இருந்தால் தெரியுமே காணலையே இருந்தால் தெரிய மாட்டானா அப்படின்னா அதுக்கு தான் வந்து அஸ்தி நாஸ்தி நபாதி அப்படின்னு பாட்டு வரப்போகுது இதுலேயே வரும் நாத்தி நபாதின்னு ஒரு பாட்டே இருக்குது நாஸ்தி நபாதி நாஸ்தி ந தஸ்மாத் நாஸ்தி விளங்கவில்லை அதனாலே இல்லை ந பாத்தி ந பாத்தின்னா என்ன அர்த்தம் விளங்கவில்லை தஸ்மாத்து நாஸ்தி அதனால் இல்லை அதுக்கு பேர் ந பாத்திங்கிறது அது வந்து சம்ஸ்கிருத்தில் வந்து அபான ஆவரணம் அதுக்கப்புறம் வந்து அசத்தாவரணம் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி பாதசாமான ஆதிகரண்யம் முக்கிய சாமான ஆதிகரண்யம் வந்துடுது இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு அசத்தா அபான ஆவரணம் சொல்லிருக்கேன் என்னது உங்களுக்கு சொன்னதில்லை அபானாவரணம் அசத்தாவரணம் அபானாவரணம்னா என்னன்னா விளங்கலை அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே இல்லை தெரியல விளங்கவில்லை விளங்காமல் அசத் அபான ஆவரணம்னு பேர் அதுக்கு பானம்னா என்ன பிரகாசிக்கிறது அபானம்னா என்ன விளங்கலை பிரகாசிக்கலு அர்த்தம் அபானாவரணம் அப்புறம் என்னென்னா அசத்தாவரணம் அசத்தாவரணம்னா அதனால இல்லைன்னு சொல்லிட்டேன் எது விலங்கலையோ அது இல்லை எப்படி எது இல்லையோ அது எது விலங்கலையோ அது கிடையாது விளங்கினா அது இருக்குது அப்படி நிறைய பேர் நினச்சிருக்காங்க விளங்காத வரைக்கும் அது இல்லைன்னா இப்போ வந்து சாஸ்திர வாக்கியத்தை நம்பி விளங்கலை ஆனால் இருக்குங்கிறத வந்து அபானாவரணமாக இருந்தாலும் அசத்தாவரணம் இல்லாமல் இருக்கிறதான் ஸ்ரத்த குரு சொல்கிறார் பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்கிறார் நமக்கு வந்து குரு வார்த்தையை பொயின்னு சொல்ல முடியல ஏன்னா அவர் சாதாரண ஆளில் உயர்ந்தவங்க அதனால் நமக்கு வந்து அசத்தாவரணம் இல்லை நம்பி அசத்தாவரணம் சத்து தெரியல நமக்கு இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் நமக்கு அது விளங்கலை அது அபானாவரணம் புரிகிறதுக்காக சொல்கிறேன் இது இப்படி இல்லைன்னு சொல்லி விளக்கிற பழக்கம் இல்லை அதாவது பிரம்மை பாதி தஸ்மாத் பிரம்ம நா நாஸ்தி பிர விளங்கவில்லை எனவே பிரி இவனும் என்ன சொன்னா இந்த சரீரத்துக்கு வத்திரிக்தமாக தேகின்னு ஒன்று விளங்கவில்லை அதனால தேகின்னு ஒன்று தனியாக இந்த சரீரம் அல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால தேகி யார் இத்தூலம் அல்லாமல் எம் விவகாரத்துக்கு ஏத்துவே இந்த ஸ்தூலம் அல்லாமல் என்று சொன்னதற்கு காரணம் ஆவரணமாம் என்க துர்கட ஹட்டனா சமர்த்தையான அவித்தையினால் எப்படி லாங்குவேஜ் பாருங்கள் துர்கட்ட ஹட்டனா சமர்த்தையான அவித்தையினால் அவித்யான் என்ன துர்கட்ட டட்டனா துர்கட முடியவே முடியாத காரியத்தையும் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய சக்தி உடையது அவித்யான்னு அகட்டித ஹட்டனா பட்டியசி மாயாம்பம் மாயக்கி லக்ஷணம் சொல்லும் பொழுது இல்லாத ஒன்று மாதிரி பண்ணுறது அதுதான் மாயக்கிய சக்தின்னா நம்மக்கிட்ட எல்லாம் பூந்துருக்கிறதுனால தான் இல்லாதலாம் இருக்கிற மாதிரி பார்த்து நான் நிறைய விஷயத்தை அப்படி தான் பண்ணுறோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் என்னென்ன அகட்டித ஹட்டனாதான் அது சில சத்தியமாக இருக்கும் பலது வந்து சத்தியமாக இருக்காது நாமளாக ஒரு இமேஜினேஷன் இந்த ஆள் இப்படித்தாயா அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுட்டு இருக்கோம் அந்த ஆள் அப்படி தான் இருப்பாருங்கிறது என்ன கேரண்டி நாளைக்கே புத்தி மாறலாமே எப்படி இருப்பார்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை துர்கட்டன கட்டனான்னாலும் அகட்டித்த கட்டணா இயலாததை இயலும்படி செய்வது மாயையின் இல்லாத ஒன்றை இயலாத ஒன்றை இருக்கும்படி இயலும்படி செய்வது மாயையின் விசேஷம் அவித்தையினால் நமது உபதேசத்தை இவன் அறியாமல் போயினான் அப்படி சொல்கிறானான் சிரிக்கிறார் அவர் பிழையும் நகையும் கொண்டாடுறதுக்கு விளக்கம் இது துர்கட்ட டட்டனா சமர்த்தையான அவித்தையினால் துர்கட டட்டனாவான இது பாருங்க இதில் என்ன தமிழ் பாருங்க துர்கட டட்டனா சமர்த்தையான அவித்தையினால் ஆன இல் தான் தமிழ் பாக்கி எல்லாம் சமஸ்கிருதம் துர்கட ஹட்டனா சமர்த்தையான அவித்தையினால் இயலாததை இயலும்படி செய்யவல்ல திறமை படைத்த அறியாமையினால் அப்படி தமிழில் நம்ம மொழிபெயர்த்து இயலாததை இயலும்படி செய்ய வைக்க வல்ல அறியாமையினால் நமது உபதேசத்தை இவன் அறியாமல் போயினான் நம்ம சொன்ன உபதேசம் இவன் புரியல இவனுக்கு வெறும் வெறும் பொய்யான இவ்வவித்தையினால் அன்றோ சகல பிராணிகளும் ஜனனமான ஜனன மரண ரூபமான சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி வருந்தான் நிற்கின்றனர் இந்த நாள் தானே இப்படி படுறாங்களே ஐயோ பாவம் அஜானத்தினால ஜனங்கள்லாம் துக்கப்படுறாங்களேன்னு வருத்தப்பட்டாரான் உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி मूर्ति देहाय ஈஷரோ குருராத் மூதவினை ओम வப்தேயிணா மூர்த்த ஓகே हरे ओम।